தலைப்பு மகத்துவம் நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு ஆங்கிலத்தில் சாரி கேட்க மனசு தயங்குவதில்லை அதே வேளையில் தமிழில் மன்னிப்பு கேட்க மனசு தயங்குகிறது காரணம் ஆங்கிலம் மேலோட்டமானது தமிழ் உயிரோட்டமானது படித்ததில் பிடித்தது அன்புடன் நட்டினையின் கவிதைச்சாரலுக்காக புத்தூர் ஜி ரேவதி கணேசன்